வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சில நண்பர்களை பார்த்து நமக்குள்ளது என்ன இந்த ஆளு எச்ச கையில கூட ஈயோட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் தான் உணவும் பொழுது தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈயை சாப்பிடக்கூடிய கையால் ஓட்டினால் அதில் இருக்கக்கூடிய பருக்கை கீழே விழுந்துவிடும் அதை வந்து அந்த ஈயெடுத்து சாப்பிடும் அப்படிங்கறதுனால அவர் ஈய கூட சாப்பிடுற கைகளால் ஓட்ட மாட்டார் அப்படின்னு சொல்வது உண்டு ஆனால் சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல செல்வ இருப்பார்கள் ஆனால் பிறருக்கு ஒரு பத்து ரூபாய் செலவு செய்ய கூட தயங்குவார்கள் அல்லது செலவு செய்யாமல் தவிர்ப்பார்கள் அவ்வாறு இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நட்புகளோ நல்ல சந்தோஷமோ றைக்குமே இருக்காது ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது வருவது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நல்ல பழகுவார் நல்ல பழகுவதற்கு இனிய நண்பர் தான் ஆனால் இருவரும் அடிக்கடி தேநீர் கடைக்கு செல்வோம் ஒரு ஒரு குழுவாக இணைந்து செல்வது கூட உண்டு அவ்வாறு குழுவாக செல்லும் பொழுது தேநீர் அருந்தவரை நல்ல பேசுவார் பல சமூக பிரச்சனைகள் குறித்து பேசிக்கொண்டிருப்பார் தேநீர் அறிந்து முடிந்த பிறகு அவர் என்ன செய்வார்னா கைகளை ஒரு மாதிரி முகங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் நின்னுப்பார் அதற்கு என்ன காரணம்னு ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியல பிறந்தா கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் வந்து அந்த இடத்துல இருந்தா அந்த தேநீருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துடுவார் அது என்ன ஆயிட்டு இருந்தா காலப்போக்கில் நண்பர்களும் அந்நபரை தவிர்த்து விலகி வருவதற்கு காரணமாக அமைந்தது ஏனென்றால் நட்பு என்பது பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவரிடம் போய் யாரும் எதிர்பார்க்கப் போவதில்லை போடு இருக்க ஒரு நபர் நிச்சயமாக தம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவரு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் பிறராலும் மகிழ்ச்சியாக இருக்க அத்தகைய நிலையில் பகிர்ந்து கொள்ளாமல் செல்வ செழிப்பு இருந்தும் அந்த விருந்தோம்பல் பண்பினை கடைபிடிக்காதவர்கள் வறுமையில் வாழ்வதாகவே பொருள்படும் ஏனென்றால் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் வீணாகத்தானே போகக்கூடியது இருக்கிறார் அர்த்தம் இதை வள்ளுவர் சுட்டும் பொழுது விருந்தோம்பல் பண்பினை கடைபிடிக்காதவர்கள் வறுமையில் இருப்பதாகவே கருதப்படும் அவ்வாறு இருவாறு சில அறிவெளிகள் இருக்கிறாங்கன்னு அது இன்றைக்கும் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது இல்லைங்களா ஆக நம் அவ்வாறு ஒரு அறிவழியாக இல்லாமல் நம்மிடம் செல்வ செயலிப்பு இல்லை என்றாலும் இருந்தாலும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வாழ கற்றுக்கொள்ள திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மீண்டும் குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி